நமஸ்காரம் ஈஷாவாசிய உபனிஷதம் உபனிஷத்து வந்து சுக்ல யஜூர் வேதத்துல கான்வஷாக்கை அப்படின்ற கான்வசாக்கையிலதான் நம்ம இருக்கிற உபனிஷத்து பார்க்க போறோம் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்து ரெண்டுகள்ல இருக்கு மாத்தியந்த சாக்கா அப்படின்னு ரெண்டு சாக்கா இதுல நம்ம பார்க்க போறது சங்கரர் பாஷ்யம் பண்ணிருக்கிறது காணுவ சாக்கையில இருக்கக்கூடிய உபநிஷதத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு பரம்பரையில நம்ம அதுதான் படிக்கிறோம் இந்த ஈசாவாசி உபநிஷத்து இன்னையில இருந்து நமக்கு பிரவருத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள எண்ட்ரு ஆயாச்சு இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு வேத விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் முதல்ல சாந்தி மந்திரம் படிச்சுட்டு தான் இந்த வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முக்தி கோபடிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேப்டர்ல கடைசியில எந்தெந்த வேதங்களுக்கு எந்தெந்த சாந்தி மந்திரங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதம் இந்த சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கிறதுனால இதுக்கான சாந்தி மந்திரம் பூர்ணமதா பூர்ணமிதம் நான் ஒரு முறை சொல்லிட்டு மீனிங் பாக்கிறதுக்கு நம்ம உள்ள போவோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷேஷா பகவான் நம்ம எல்லாத்துக்கும் பூர்ணத்தன்மையை கொடுக்கட்டும் பூர்ணத்திலிருந்தே மங்களம் ஆரம்பிக்குது இந்த மங்களாச்சரணம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா வேத மந்திரங்களை படிக்கிறதுக்கு ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணிட்டுதான் எந்த வேத மந்திரங்களையும் படிக்கணும் ஓங்காரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஓங்காரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா ஸ்வரம் அப்படின்னு பேரு உயிர் சொரம்னா என்ன அர்த்தம் உயிர் அப்ப எந்த மந்திரங்களை நம்ம இந்த ஓங்காரத்தை சொல்லாம சொல்றோமோ அது என்னவாயிடும் அப்படின்னா டெட் பாடின்னு அர்த்தம் மந்திரத்துக்கு உயிர் இல்லாம போயிடும் அப்ப மந்திரத்துக்கு உயிரே எது அப்படின்னா இந்த ஓங்காரம் சர்வ வேதங்களோட சாரமா இருக்கிறது இந்த ஓங்காரம் அப்ப இந்த ஓங்காரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரபிரம்மத்தோட பிரதீக்கம் புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரம்மத்தோட பிரதீகம் அப்படின்னு சொல்லுவோம் பிரதீகம் அடையாளம் சின்னம் நம்ம எல்லா இடத்துலயும் பிரம்மத்தை ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்றதுக்காக எல்லா இடத்துலயும் ஓங்காரம் போடுறது புஸ்தகத்தோடைய ஆரம்பத்துல ஓங்காரம் போடுறது எந்த இடத்துல எல்லாம் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஓங்காரத்தை சொல்லி ஓங்காரத்தை போட்டுதான் நம்ம எழுதவே ஆரம்பிப்போம் எல்லா காரியத்தையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் அப்படின்றது பரபிரம்மத்தோட பிரதீகம் அடையாளம் அப்பர பிரம்மத்தோட அடையாளம் பரபிரம்னா என்னது நிர்குணம் நிராகாரம் அதே அப்பர பிரம்மம் சொல்லக்கூடியது அப்படின்னா சகுணம் ஈஸ்வரன் அப்ப ஈஸ்வரனுக்கு பேரும் அடையாளமும் ஓங்காரம் நிர்குணத்துக்கு கண்ணுக்கு தெரியாத நாமரூபம் இல்லாத நிர்குணத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் அதனால ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரத்துல முதல்ல சொல்லிடுது இந்த ஓகாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு எதையும் ஆரம்பிக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டில வந்து பாத்தீங்கன்னா ஆதி சப்தமா இந்த ஓங்காரத்தை வந்து மனுஸ்மிருதி சொல்லப்பட்டிருக்கு மனுஸ்மிருத்தியில ஓங்காரஸ்வாவே தௌ பிர புராம் கண்டித்யாத்தோ தஸ்மாத் மாங்கலிகா உபோ அப்படின்னு மனுஸ்மிருத்தியில ஒரு ஸ்லோகம் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாக்கியானத்துல கீழே கொடுத்திருக்கேன் இந்த ஸ்லோகங்கள்லாம் கொடுத்துருக்கேன் ஓங்காரஸ்ட முதல் ஜீவன் யார் இந்த லோகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜீவன் முதல் ஜீவனை என்ன அர்த்தம் சிருஷ்டி பண்ற வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்காரு பரமாத்மா அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல நிறைய வேத சதுர் வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர் நல்ல கர்மங்களையும் உபாசனைகளையும் பண்ணதுனால ரொம்ப உத்மான என்ன கிடைச்சதுன்னா சிருஷ்டியில முதல் பிரம்மாவான சிருஷ்டின் கிரியேட் ஆகல பிரம்மா வந்தார் வந்த மாத்திரத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியாலா நிக்கிறார் இன்னும் சிருஷ்டி ஆகல அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது ஒண்ணுமே இல்லையே நான் யாரு என்ன எதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு பெரிய டவுட் வந்துச்சு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ ஜீவராசியிலுடைய அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரமாத்மா விஷ்ணு பகவான் என்ன பண்றார் அந்த பிரம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியா அவர்தான் இருக்கார் அவர் அந்த ஹிருதயத்திலிருந்து அவர் என்ன பண்ணார் பிரம்மாவோட ஹிரதயத்தில் இருக்கிற அந்த விஷ்ணு பகவான் இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயத்தனமும் அந்த பிரம்மாவோட இருந்து வெத்தம் பண்ணார் பிரகடனப்படுத்தினார் இப்ப நம்ம சொல்றோம்ல இக்கல் வந்துச்சு நிப்பாட்ட முடியுமா நம்ம என்ன பிரயத்தனம் பண்ணியா முயற்சி பண்ணியா விற்கல் எடுக்கிறோம் இல்ல தும்மல் வருது என்னால வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது தும்மல் வந்துருது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற பரமாத்மாவுனால இந்த பிரம்மாவோட முகத்தாமரையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்குல இருந்து இந்த ஓங்காரத்தை பிரகட்டனமாச்சு ஓம் அத அப்படின்னு ரெண்டு சப்தங்கள் சிருஷ்டியோட முதல் சப்தமா வெளிப்பட்டது அதான் இங்க சொல்லுது ஓம்காரஸ்டாரம் அதுக்கப்புறம் என்ன தேதவ் பிரம்மன புறா இந்த ரெண்டு அக்ஷரங்களும் ரெண்டு சப்தங்களும் புறா அப்படின்னா சிருஷ்டிகாலத்துக்கு முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மனஹா பிரம்மாவோட சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மாவோட தொண்டைய கிழிச்சுக்கிட்டு கண்டம் பித்வா தொண்டைய கிழிச்சுக்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் பிரயத்தனம் அவர் சொல்லல பிரம்மா வந்து ஓம் அத்த அவர் சொல்லல உள்ள இருக்கிற பரமாத்மா என்ன பண்றார் ஓம் அத அப்படின்னு பிரகட்டனப்படுத்துறாரு தொண்டைய கிழிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்தங்களும் சிருஷ்டிக்கு முதல்ல வெளிப்பட்ட காரணத்தினால இந்த ரெண்டு சப்தங்களுக்கும் தஸ்மாத் தேன மாங்கலிக்கா உபவ் தஸ்மாத் மாங்கலிக்கா உபம் இருக்கு என்ன தேன மாங்கலிகா உபவுண்டிருக்கு ரெண்டுமே சொல்லலாம் ஆகையினால சிருஷ்டியோட ஆதி சப்தமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு சப்தங்களும் மங்கள சப்தங்கள் ஆரம்ப சப்தங்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றோம் அப்போ ஓங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மங்கள வாச்சகம் ஆரம்ப வாச்சகம் சிருஷ்டி ஆதியிலே அது இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா மங்களம் இருக்கு ஏன் மங்கலம் பகவான் பிரகடனப்படுத்தினார் இருக்கிறதுனால ஆரம்பம் அந்த ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ற இந்த பிறகு அப்படின்னு அர்த்தம் யாரோ மியூட் பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம் பண்ணாம இருக்கீங்க அப்போ அந்த ரெண்டு சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஓங்காரம் சொன்ன மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மாவோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வேதங்களோட சாரம் அப்ப அந்த ஓங்கார பிரகட்டனமான மாத்திரத்துல பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேதங்களும் அவருக்கு ஸ்புரணமா ஆயிடுச்சு இந்த வேதத்த ஸ்புரணம் ஆனதுக்கு பிறகு என்னாச்சு பிறகு அத அவர் யோசிக்கிறார் பிறகு என்ன பண்ணணும் நம்ம எதுக்காக வந்தோம் வேதம் வந்தாச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் வேதாந்தம் தெரியும் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு டீச் பண்றேன் ஒருத்தருக்கு பிசினஸ் தெரியும் அவர் பிஸ்னஸ் பண்றாரு ஒருத்தருக்கு ஹோமம் பண்ண தெரியும் அவரு ஹோமம் பண்றாரு ஒருத்தருக்கு பூஜை பண்ண தெரியும் பூஜை பண்றாரு அப்ப என்னன்னா அவங்க அவங்களுக்கு எதை எதை தெரியுமோ அதைதான் பண்ணுவாங்க என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரியமா வெளிப்படும் அப்ப அந்த பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அத அப்படின்னா பிறகு அப்படின்னும் போது இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது இந்த வேதத்தை அப்படின்னா இந்த வேதத்தை வச்சு அவர் என்ன பண்றாரு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் வேதத்தை வச்சுக்கிட்டு பண்ற அப்போ இந்த கிரியேஷனுக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களோட சாரம் எது அப்படின்னா ஓங்காரம் அப்ப அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓங்காரத்துக்கு இன்னொரு சப்தம் அப்படின்னு பேர் ஓங்காரத்துக்கு என்ன பேரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் ஈஸ்வரன் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் அப்ப அந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இதாயிருந்த பெர்சன் அதோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் அப்போ ஈஸ்வரனை சிந்தனை பண்றதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ரொம்ப குளோசஸ்ட் பேர் எது அப்படின்னா இந்த லோக்கத்துல வேற எந்த பேரும் கொஞ்சம் வெளியிலதான் ரொம்ப குளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேதிஷ்ட சாஸ்திரம் சொல்லுது பாண்டுவியத்துல ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னு இந்த ஓங்காரம் அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஓங்காரம் பரபரம்மத்தோடையும் ஈஸ்வரனோடய நாமம் பிரதீகம் அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரமாணங்கள் சொல்லுது முதல்ல ஆரம்ப வாச்சகம் ரெண்டாவது வந்து மங்கள வாச்சகம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகர்ஷி வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்துல சொல்றார் ஏதை சத்திய காம பரம் ஓம்காரஹம் ஒரு மந்திரம் இருக்கு பிரஸ்ன உபனிஷத்துல அஞ்சு ரெண்டுல வந்து ஒரு மந்திரம் இருக்கு ஹே சத்யகாமரே இந்த எந்த இந்த ஓங்காரம் என்று ஒன்று இருக்கிறதோ இதுதான் பரபிரம்மம் இதுதான் அபரபிரம்மம் பரபிரம்னா நிர்குண நிராகாரம் பர அபரபிரம்மம் அப்படின்னா சகுன சாக்காரம் சகுனத்தோட இருக்கிற ஈஸ்வரன் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான் அப்படின்னு பிரஷ்ன சொல்றார் யோக சாஸ்திரத்துல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அருமையா சொல்றாரு தஸ்யவா சக்கக பிரணவா யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒன்னு இருபத்தி ஏழுல சொல்ற வாட்சக பிரணவ ஈஸ்வரனோட நாமம் வந்து பாத்தீங்கன்னா பிரணவம் பிரணவம்னா ஓமாரம் ஓம்காரம் தான் ஈஸ்வரனோட நாமம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாரு ரொம்ப அருமையா சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு கீதாலேயே இருக்கு பகவத்கீதால ஏகப்பட்டது இருக்கு பிரணவத்தை பத்தி பிரணவ சர்வ சாப்டர்ல பகவத்கீதால எட்டாவது ஸ்லோகம் ஏழு எட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு பிரணவ சர்வ வேதேஷு சொல்றார் எல்லா வேதங்களிலும் நான் ஓம்காரமாக இருக்கின்றேன் வேற என்ன வேணும் பரமாத்மா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம்காரமா இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சொல்லுது கீதாலேயே சொல்லுது செவன்டீன்ல செவன்டீன்த் சாப்டர்ல டுவென்டி போர்ல சொல்லப்படுது தஸ்மாத்யுதாகிரு யம் தானம் தபஸ் எத பண்றதாலா இருந்தாலும் எந்த யஜ்யம் பண்றதா இருந்தாலும் இப்ப நம்மளது ஞான யஜ்யம் போயிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த ஓங்காரத்தை நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ எந்த ஞான யஜமா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஹோமமா இருக்கட்டும் யாகமா இருக்கட்டும் எந்த யஜ்யம் நடந்தாலும் எந்த தபஸ் நடந்தாலும் எந்த தானம் நடந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் இத்தியுதாகிருத்திய ஓம் என்று உச்சாரணம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா இந்த விதிகளை தெரிந்தவர்கள் என்ன பண்றாங்க பிரவிற்த்தி பண்ணுகின்றார்கள் ஓம சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைத்திக தர்மங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் செய்யப்படுது அதனாலே சர்வதா ரொம்ப அருமையான வார்த்தை இது எப்பவுமே மனசுல வச்சுங்க பிராமண பிராமணா யாரு முமுட்சுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரணவம் இந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கட்டும் எப்போ ஆதியிலையும் அந்தத்திலையும் இந்த சொல்லிட்டு எல்லா காலங்களையும் ஓங்காரத்தை சொல்லிதான் வேதத்தை ஆரம்பிக்கணும் வேதத்தை சொல்லி முடிக்கும் போது ஓம் சொல்லிதான் இந்த வேதத்தை முடிக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் விடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் ஓங்காரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும் முடிக்கணும் இது வந்து வித்யா ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஓங்காரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்கள வாச்சகம் ஆரம்ப வாச்சகம் ஈஸ்வரனோட என் ஈஸ்வரனோட அடையாளம் பரபிரம்மம் நிர்குண பிரம்மத்தோட அடையாளம் அடையாளத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா சமஸ்கிருதத்துல பிரதீக்கம் சொல்லுவோம் எப்படி பிரதீக்கம் நான் சொல்றேன் சால கிராமத்தை நான் சால வந்து பாத்தீங்கன்னா பகவானே விஷ்ணு பகவானேன்னு பிரார்த்தனை பண்றேன் இந்த சால வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு இல்லை விஷ்ணுவோட ஒரு விக்கிரகம் இது ஒரு அடையாளம் இதை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஷ்ணுவை நான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனா பண்றேன் நல்ல பானலிங்கத்தை வச்சுருக்கேன் ஒரு லிங்கம் வச்சுருக்கேன் லிங்கம் சிவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்கம் சிவன் இல்லை சிவனை உணர்த்தக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு லிங்கம் ஒரு அடையாளம் அப்ப பிரதீக்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா விக்கிரகம் எடுக்கலாம் இல்லைன்னா அடையாளம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பிரவேசம் பண்றோம் மந்திரத்துல முதல் ஆரம்பிக்கும் போதே ஒரு மங்களாச்சாரம் ஆரம்பிக்குது மங்களத்தில் ஆரம்பிக்குது பூர்ணம் பூர்ணம் கூட என்ன இருக்கு பூரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அந்த சப்தம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பூரிச்சது பூரணம் பூரிச்சதுன்னா என்ன அர்த்தம்னா நல்லா பூரிச்சிருக்கு அப்படின்னா அர்த்தம் வெளிப்பட்டதா வியாபிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கிற தத்துவத்துக்கு பேர் பூரணம் ஆயிடுச்சு அதக அதக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல அதஸ் அப்படின்னு ஒரு சப்தம் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் எதுனா அது அப்படின்னு அர்த்தம்லேஷன் பண்ணீங்கன்னா அது பூரணமானது எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல தூரத்துல எதை காட்டுவோம் அப்படின்னா ஐஸ்வரன் நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் ஓ பகவானே அப்படின்னு மேல பாப்போம் அப்ப என்ன அர்த்தம்னா இங்க இல்ல பகவான் இங்க இல்ல எங்கயோ இருக்கார் வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலையோ இருக்கார் ஹெவன்ல இருக்கார் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பரோட்ச பரோட்ச வாட்சி அப்படின்னு பேரு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவர அவர் அது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப பூரணம் அதக அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா அந்த பரமாத்மா பூரணமானவர் அது அந்த பரமாத்ம தத்துவம் பூரணமானது ரெண்டும் அர்த்தம் விடுங்க பரமாத்மான்னு போடுங்க இல்ல அப்படின்னா ஈஸ்வரன் போடுங்க ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ அந்த பரமாத்மா பூரணமானவர் பூரணம் அதற்கப்புறம் சரி இருக்கட்டும் அது மட்டும் அடுத்த சப்தம் சொல்லுது பூரணம் இதம் பூரணம் இதம் இதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிகிருஷ்ட வாட்சின்னு பேர் நிகிருஷ்டனா பக்கத்துல இருக்கிறத சொல்றதுக்கு வந்து இதம் இதம் இது இது இதுன்னு சொல்லுவோம் தூரத்துல இருக்கிறத வந்து அது அதுன்னு சொல்லுவோம் பக்கத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இது புஸ்தகம் இது லேப்டாப் இது அப்படின்னு இது இது இது இது என்னோட பாடி இது என்னோட கண்ணு இது என்னோட தலை இது இருக்கிறதா இதம் இதம் சொல்லுவோம் அப்ப சொல்லு மந்திரம் சொல்லுது பூரணம் இதம் இதுவும் பூரணம் இது எது அப்படின்னா இது நம்ம எதை சொல்றோமோ அது என்னன்னா சாஸ்திரத்தை சொல்றது இந்த ஜீவனும் இந்த ஜெகத்தும் நம்ம பாக்குறோம் இது இதுன்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ இது எல்லாம் ஜெகத்துன்னு பேரு இந்த மொத்த பிரபஞ்சமும் இது அதே மாதிரி ஜீவனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கமே நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா பூரணம்தான் அப்ப இதம் சப்தம் சொல்லக்கூடிய இந்த ஜீவனும் இந்த ஜகத்தும் பூரணமாகவே இருக்கிறது அருமையான ஸ்டேட்மெண்ட் இதான் ஞானத்தோட சாரம் இதுதான் பரமாத்மாவும் பூரணமாகத்தான் இருக்கார் இந்த ஜீவனும் பூரணமா தான் இருக்கான் இந்த ஜகத்தும் பூரணமாத்தான் இருக்கு குறையொன்றும் இல்லை மொத்த சாரம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறையும் இல்லைங்க ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா குறை இல்லவே இல்லை இது மொத்தமும் பூரணமா தான் இருக்கு மனசுல சொல்லிக்கிங்க ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் சொல்லிக்கிங்க பூர்ணம் எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஒரு குறையும் இல்ல குறையொன்றும் இல்லை வேற எதுவும் இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர்ணாத்து பூரணம் உதச்சியதை இது வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பூர்ணாத் பூர்ணாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூரணத்தில் இருந்து பஞ்சமி விபக்தி பூரணத்தில் இருந்து பூரணம் உண்டாயிற்று உதச்சியதே அப்படின்னா உற்பத்தி ஆயிற்று பூரணத்தில் பூரணமானது உற்பத்தி ஆயிற்று எது பூரணம் அந்த பரமாத்மா பூரணம் அந்த பரமாத்மா பூரணமான பரமாத்மாவிலிருந்து பூரணமானது உண்டாயிற்று சரி ஓகே மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஓகே இது வாஸ்தவத்துல உண்டாயிச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது உண்டாகவே இல்லப்பா மண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பானையும் சட்டியும் உண்டாச்சு உண்டாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டின்றது ஒண்ணு உண்டாகவே இல்ல மண்ணு மண்ணாதான் இருக்கு நம்ம பானைச்சட்டிய பாத்துக்கிட்டு இருக்கும் போதும் மண்ணு மண்ணாதான் இருக்கு அப்ப பா மண்ணுல இருந்து பானை உண்டாச்சு நம்ம சொல்றோமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல மண்ணுல இருந்து பானை அப்படின்ற ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் பானைன்னு கொடுத்துருக்கோம் மண் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்துச்சு அதோட தண்ணிய மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் பிண்டமாக்கிட்டோம் மண் பிண்டமாச்சு மண்ணு தான் தண்ணிய மிக்ஸ் பண்ணோம் மண் பிண்டம் ஆயிருக்கு மண்ணுக்கு அந்நியமா வேற ஒரு ஐட்டம் இல்ல அந்த மண்பிண்டத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்து அந்த குழாலன் என்ன பண்றான் ஒரு ஃபார்ம் வைக்கிற மாதிரி மண்பிண்டத்துக்கு நல்ல அகலமா ஒண்ணு குடுத்துட்டு குக் பண்ற மாதிரி கொடுத்துருக்கான் அதுக்கு பேரு சட்டி அப்படின்னு பேர் கொடுத்துட்டான் இப்ப நான் கேக்குறேன் மண்ணுல இருந்து பானை உண்டாச்சா அப்படின்னா பானை உண்டாகவே இல்லை மண்ணுக்கு மேல வந்து பாத்தீங்க ஒரு ஆக்காரம் வந்திருக்கு ஒரு ஃபார்ம் வந்திருக்கு ஒரு பேரு கொடுத்திருக்கும் அப்ப அதே மாதிரிதான் இந்த பரமாத்மா பூரணமான பரமாத்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவம் அகமகமகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் பிரம்ம தத்துவம் அது பூரணமா இருக்கு அந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல இந்த ஜீவன் நான் பரமஹம்சானன் நான் சொல்றேன் இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பூரணமான நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல இந்த பரமஹம்சானந்தான் நாமம் ரூபம் வந்துருச்சு எது இருக்கு வாஸ்தவத்துல நீங்களும் நான் தான் சொல்றீங்க இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் நான் நான் நான் தான் இருக்கு அந்த நான் தான் தத்துவம் அயமா ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மாதான் நான் நான் சொல்றதுதான் பிரம்ம பிரம்மம் அதுக்கு மேல அந்த பூர தத்துவத்துக்கு மேலதான் இந்த எல்லா தேகங்களும் கல்பிக்கப்பட்டிருக்கு சட்டி பானை மாதிரி ஒருத்தர் பானையா இருக்கார் ஒருத்தர் சட்டியா இருக்கார் ஒருத்தர் பூந்தொட்டியா இருக்காரு ஒருத்தர் கிளாஸா இருக்கார் ஒரு தட்டா இருக்கு எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பூரணமான மண்ணுக்கு மேல நாம ரூபம் உற்பத்தியாச்சு உற்பத்தி ஆச்சா சொல்றோம் வாஸ்தவத்துல உற்பத்தி இல்ல மண்ணு மண்ணுக்கு மேல சட்டிப்பான விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் தேகம் வாஸ்தவமா இல்ல இல்ல தேகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாம ரூபம் இந்த ஜெகத் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் இது எல்லாம் நாம ரூபம் பூரணமான பரபிரம்ம தத்துவத்திலிருந்து பூரணமான இந்த ஜகத்து ஜீவ ஒரு கேள்வி வருது சாமி இந்த நாமரூபம் பூரணமா நாமரூபம் பூரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல நாம ரூபம் பூரணம் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாமரூப்பம்னு நம்ம சொல்லும் போது நான் சொல்றேன் சட்டி பான அப்படி சொல்லும் கூட அந்த மண்ண நம்ம வந்து விடாம சொல்றோம் மண் சட்டி மண்பான மண் சட்டி மண்பான அப்ப அந்த மண்ணு பூரணம் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சட்டி பானையும் பூரணம் இப்ப நான் என்ன பண்றேன் நான விட்டுட்டு பரமஹம்சானந்தா நான் சொல்லலை நான் பூரணம் நான் பிரம்ம தத்துவமா இருக்கேன் நான் பூரணம் அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தா நாண விடாம இருக்கு அப்ப நாண விடாம இருக்கக்கூடிய இந்த பரமஹம்சானந்தாவும் பூரணம் இந்த ஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் எடுத்தீங்களோ இது புஸ்தகம் இது டேபிள் இது லேப்டாப் அப்படின்னு இதை போட்டு சொல்றீங்கன்னா இது இதுதான் பிரம்ம தத்துவம் நான் நான் எப்படி உள்ள சொல்றனும் ஒவ்வொரு ஜீவர்களும் நான் நான் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வெளியில இருக்க வஸ்துக்களை சொல்லும் என்ன சொல்றோம் இது இது இது இது இது இதுன்னு சொல்றோம் எல்லாத்துக்கூட அந்த அதிஷ்டானத்தை விடாமதான் ஆதார தத்துவத்தை விடாம தான் இந்த நாம ரூபங்கள் எல்லாம் இருக்குமும் எனக்கு இன்னும் புரியலையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆச்சாரியர் சொல்ற மந்திரம் சொல்லுது பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ண பூர்ணத்தினுடைய இது பூர்ணம் பூர்ணம் நம்ம சொல்லிட்டு இருக்கவே நம்ம எல்லாம் புத்தியில நினைச்சுக்கிட்டு இருக்கோம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பரமஹம்சானந்தா இந்த ஜெகத்தை எல்லாம் பூர்ணம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பூர்ணத்திலிருந்து பூர்ணம் ஆதாய இந்த பரமாத்ம தத்துவத்தோட பூர்ணத்தன்மையில இருந்து என்ன பண்றோம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மண்ணில இருக்கக்கூடிய சட்டி பான் இருக்குல்ல இந்த பூர்ணம் இந்த முதல் பூர்ணம் இந்த பரமாத்மா மண்ணு அதுக்கு மேல எது கல்பிதமா இருக்கு சட்டிப்பானை கல்பிதமா இருக்கு இந்த பூர்ணமா இருக்கிற சட்டிப்பானைய நெகேட் பண்ணதுக்கு பிறகு நீக்குனதுக்கு பிறகு எடுத்த பிறகு மிச்சம் என்ன இருக்கும் பூர்ணமா இருக்கிற மண்ணு மட்டும் மிச்சம் இருக்கும் இப்ப மண்பானை இருக்கு வெறும் மண்ணு மட்டும் இருக்கு நான் காலையில போகும்போது பார்த்தேன் அந்த மண்பானை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணா குளிச்சு வச்சிருந்தான் இதுல வந்து மாட்டு வண்டியில வந்து மண்ணா இறங்குச்சு என்னச்சே அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட என்ன எதுக்குச்சு மண் சாமி பானை பண்றதுக்கு சாமி ஓ அப்படியா சரி பார்த்துட்டேன் மண் எடுத்து பார்த்தேன் நல்லா இருக்கேஜி கலரா இருக்கு ரெட் கலர்ல இருக்கே ஆமா சாமி இது வந்து இந்த மண் ஸ்பெஷல் மண் இதுக்குதான் பண்றது மண் பானை பண்ற மண் நான் போயிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து பாக்குறேன் எல்லாம் தண்ணியை ஊத்தி எல்லாம் இது பண்ணி ஒரு தோசா பண்ணி வச்சிருக்கார் ஒரு ஒரு பிண்டமா பண்ணி வச்சிருக்கார் மண் பிண்டம் நான் கேட்டேன் ஜி எங்க மண்ணு எங்கச்சி அப்படின்னா மண்ணுதான் சாமி இப்ப பிண்டமா இருக்கு அப்படின்ட்டார் ஓ பிண்டம் ஆயிடுச்சா அதுதானா இது இப்ப பாத்தீங்கன்னா இருந்துச்சு இப்ப எடுக்க முடியும் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து பாக்குறேன் அந்த பிண்டத்தை எடுத்து வச்சு துண்டு துண்டா எடுத்து வச்சு அவர் என்ன பண்றாரு ஒரே மண்பிண்டமா இருந்த பெரிய பிண்டம் மண்பிண்டமா இருந்த பெருசா வந்து என்ன பண்ண துண்டு துண்டா எடுத்து எடுத்து வச்சு சக்கரத்துல வச்சு கரெக்டா பானைய பண்ணிக்கிட்டே இருக்காரு சின்ன சின்னதா எடுத்து எடுத்து வச்சிட்டு எனக்கு ஆச்சரியமா போச்சு ஐயோ ஒரே பிண்டமா இருந்தது பார்த்தா அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன் நான் போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து பாக்குறேன் பார்த்தா மண்பிண்டம் காணும் மண்பிண்டம் வந்து இல்லவே இல்லை இப்ப பாக்குறேன் ஃபுல்லா அந்த கிரவுண்டு ஃபுல்லா சட்டியும் பானையுமா அநேக நான் பாக்குறேன் நான் கேட்கிறேன் எங்கெங்க மண்பிண்டம் எங்கெங்க சுவாமி நீங்க ஏதாவது மண்பிண்டம்னு பார்த்தீங்களோ இப்ப அதெல்லாம் என்னவா சட்டியும் பானையுமா இந்த பதார்த்தங்கள் எல்லா மண்பிண்டம் தான் சாமி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூளையில வச்சு நல்ல பேக்கிங் பண்ணி நல்ல ரெட் கலர்ல ஆயிடுச்சு பானை அப்படின்னு வந்தாச்சு பானை சட்டி எல்லாம் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எதை மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அந்த மண்ணை விடாம தான் மண்பிண்டம் ஆயிருக்கு அப்ப மண்பிண்டம் மண்ண விடவே இல்லை மண்ணோட சேர்ந்துதான் மண் பிண்டம் ஆயிருக்கு அப்ப பிண்டம் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா மண்ணுக்கு மேல சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு கல்பித்தம் ஆயிருக்கு மண்ணு பிண்டம்னு ஒண்ணு இல்ல பேரு வச்சிருக்கோம் மண்ணுதான் நம்ம மண்பிண்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் அது மண்ணு தான் அந்த மண்பிண்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு சட்டி பானேன்னு பண்ணதுக்கு பிறகும் அது என்னவா இருக்கு சட்டி பானையா இருக்கும் போது கூட அது மண்ணா தான் இருக்கு அப்போ எல்லா பதார்த்தங்களும் நம்ம நிறைய பானையை சட்டி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க கேட்டா என்ன சொல்லுவோம் இது எல்லாம் மண்ணு அப்படி நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு மண்ணு மண்பிண்டம் தானே எல்லாமா இருக்கு எங்கேயாவது நாம ரூபம் அநேக்கம் இருந்தாலும் கூட இதுல எல்லாத்திலயும் மாறாதது இது மண்பிண்ட மண்பிண்டத்துக்கு ஆதாரம் எது மண்ணு அப்பா இருக்கு மண்ணுமானது ஆனா எனக்கு தெரியலையே சாமி நம்ம தான் எப்படி இருந்தோம் தெரியுங்களா நம்ம சுகமா இருந்தோம் மண்ணா இருந்துச்சு மாறி சுகமா இருந்தோம் ஒரே மண்ணு இருந்துச்சு பாடச்சட்டி எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தோம் டீப் ஸ்லீப்ல எப்படி இருந்தோம் அப்படின்னா சுகமா இருந்தோம் ஏக்கமேவ அத்வித்தீயமா ஒரே தத்துவமா இருந்தோம் டீப் ஸ்லீப்ல வேற ஏதாவது இருந்துச்சா தேசம் இல்லை காலம் எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை எனக்கு அந்நியமா எந்த ஜீவர்களும் நான் சுகமா தூம் கேட்டிருந்தேன் நான் இருந்த ஒரே தத்துவமா இருந்தேன் நான் என்ன ஆச்சு அப்படின்னு மண்ணோட தண்ணி கலந்தாதான பிண்டமாக அதே மாதிரி இளையராஜோட் சாப்பிட்டீங்களா அல்வா ஏதாவது இருந்துச்சா இருட்டுக்கடை அல்வா ஏதாவது இருந்துச்சா அங்க நல்லா சாப்பிட்டா ஆஹா சூப்பரா இருக்க சொன்னீங்க இல்லச்சி ஒன்னும் இல்லச்சி அப்ப மியூசிக்கும் இல்ல அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஐட்டமும் இல்ல வேற என்ன சி இருந்துச்சு ஒன்னும் இல்லச்சி ஆனா சுகமா இருந்த அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாமையும் என்னோட சொரூப்பமே சுகம் அங்க வந்து வேற வஸ்துக்களே இல்லை நான் சுகமா இருக்கேன் அப்ப நான் இருக்கேன்னு தெரியுமா சி அம்மா நான் இருந்தேன்ல அப்ப இருப்பு அங்க இருந்துச்சு சுகம் இருந்துச்சு இருப்பு இருந்துச்சு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சு அங்க அதனாலதான் நான் வந்து காலையில எழுந்திருக்கிறேன் நான் சொல்றேன் நான் சுகமா தூங்குன இருந்த அது மட்டும் இல்ல அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன அறிவா இருந்துச்சு அறிவு இல்லைன்னா நான் காலையில எழுந்திரிச்சு சொல்ல முடியல நான் சுகமா இருந்தேன்னு சொல்ல முடியாது அறிஞ்சேன்ல அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அங்க சத்துன்ற எக்ஸிஸ்டன்ஸா நான் இருந்த சித்து அறிவா நான் இருந்தேன் நான் சுகமா இருந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல சச்சிதானந்தமா நான் இருந்தேன் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு அந்த மண்ணோட தண்ணி கலந்த மாதிரி இந்த நானோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னும் தெரியல அப்படின்ற ஒரு அவித்யா சேர்ந்துருச்சு ஒரு இக்னோரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கு அந்த டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்னு சொல்ற அந்த இக்னோரன்ஸ் அறியாமையோட சேர்ந்தோன்ன எல்லாம் பான கிளாஸ்ல ஐம்பத்தோரு பானச்சட்டி இருக்கு என்னோட சேர்த்து ரெண்டு பானச்சட்டி நமக்கு முன்னாடி பார்க்க எல்லாம் பானைச்சட்டி வேற வேற பார் வேற வேற கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்திலும் ஒருத்தர் சொல் பொது மண்ணாங்க பக்ஷி ஆகுது ஒன்னு ஒரு மண்ணாங்க சட்டி பானை எல்லாம் மண்ணுதான் அப்ப நாம ரூபம் நாம ரூபம் சும்மா விவகாரத்துக்கு சட்டி பானைன்றதுல விவகாரம் என்ன அப்படின்னா வாஸ்தவம் மண் மாத்திரம்தான் வாஸ்தவம் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி நான் தூக்கத்துல இருக்கும் போது இருந்த பாத்தீங்களா சச்சிதானந்தான் சத்தியம் திரும்பவும் அப்பவும் சச்சிதானந்தமா நான் ஆயிடுவேன் இந்த நடுவுல இருக்கிற இந்த நாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து போவது வந்து போறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு மேல என்ன ஆயிடுச்சு சட்டி பானை எல்லாம் வந்துச்சு ஒரு நாள் சட்டி பானை என்ன ஆகும் உடஞ்சி போகும் உடஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் மண்ணா போகும் மண்ணில இருந்து வந்துச்சு மண்ணாதான் இருக்கு மண்ணிலேயே நாம ரூபம் லயமாயிடுச்சுன்னா வெறும் மண்ணு தான் இருக்கும் புரியுதா அதே மாதிரி பரமாத்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூரணமான பரமாத்மால இருந்து மண்ணில இருந்து சட்டிப்பானை வந்த மாதிரி இந்த நான் நான் நான் தூக்கத்துல இருந்து பாத்தீங்களா அந்த நான் நானில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ ஜகத்து எது ஜீவ ஜெகத்து தூக்கத்துல ஜீவனும் இல்ல ஜெகத்தும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல ஒரு ஒன்னும் இல்ல பரமஅம்சானதான் எங்க போனப்பா தூக்கத்துல எங்க இருந்த நீ தூக்கத்துல இல்லவே இல்லை நம்ம சொல்றேன் எங்க இருந்தோம் நம்ம உங்களுடைய ஐடென்டிட்டி எங்க இருந்துச்சு நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் எங்க இருந்துச்சு இந்த தேகமே இல்லாங்க மனசு இல்ல புத்தியில ஒன்னும் இருந்துச்சு தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல ஒன்னும் அப்ப ஒமில்ல ஆனா எது இல்லையோ அந்த எந்த பாடம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மலையில மட்டும்தான் இருக்க வேற எங்கயும் இல்ல அவர் எப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கார் வரைக்கும் அவர் காலம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பரமம்சானது நான் தான் இந்த பாடி தான் அப்ப இந்த பாடியில மட்டும் தான் நான் இருக்கேன் வெளியில நான் இல்ல அப்ப நான் எங்க ஆயிட்டேன் இந்த தேகத்திலையும் காலத்திலயும் இந்த தேசத்திலையும் நான் என்ன பண்ணிட்டேன் ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடி இல்ல தேசம் இல்ல அதே மாதிரி காலமும் அந்த இடத்துல இல்ல டீப்ல வந்து ஒன்னும் இல்லை நான் டெய்லி இந்த அனுபவம் பண்ணிட்டே இருக்கேன் என்ன பண்ணுவேன் போயிடும் ஒரு மணி நேரம் ஏன்னா உள்ள போறதுக்கு வரைக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் போனோம் ஆயிடுது அங்க நான் யாரு அப்படின்றது பிரேக் ஆயிடுது என்னோட எல்லாமே ஐடென்டிட்டியும் ல்லாம போயிடுது இந்த ஜத்தும் இல்ல நானும் இல்ல இந்த பாடி நானா யாரு இந்த பாடியும் இல்லாம போயிடுது அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்தும் இல்ல ஜீவனும் இல்ல அதே மாதிரி மண்ணு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பானை ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் மண்ணா இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம சச்சிதானந்த சுரூப்பமா டீப் ஸ்லீப்ல இருந்தோம் அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும் போது ஜீவன் வந்தாச்சு நான் நான் நான் நான் வந்தாச்சு இந்த ஜத்தை நான் பாக்குறேன் பானை சட்டி எல்லாம் விதவிதமா இந்த ஜெகத்தி அப்ப நான் இது பூரணமா அப்படின்னு பூரணம்தான் ஏன் பூரணம் அப்படின்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற எந்த வஸ்துவும் என்பதை விடாமத்தான் இருக்கு நான விட்டுட்டு எந்த ஜீவனும் இல்லை ஈஸ்வரனை யார் நீ அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் சொல்றார் நான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார் சிருஷ்டிகர்த்தாவை பிரம்மாவை கேட்டீங்கன்னா யார் நீ அப்படின்னு கேட்டா நான் பிரம்மா அப்படின்னு ஒரு எறும்ப புடிச்சு கேட்டீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் தெரிஞ்சதுன்னா நீ யார் நான் எறும்பா இருக்க ஒருசல் உயிரா இருக்கிற அமீபாவை கூப்பிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் அமீபா அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் விடாம தான் இருக்கு சட்டி பானை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்ண விடாம இருக்கு அப்ப சட்டி வந்து பாத்தீங்கன்னா பூரணமான மண்ணுக்கு மேல சட்டி கற்பித்தம் அதனால நம்ம என்ன பண்றோம் சட்டியும் பூரணம் பானையும் பூரணம் ஏன் மண்ணின்ற பூரண தத்துவத்தோடு சேர்ந்திருக்கு அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் பூரணம் இந்த பரமஹம்சானந்தா பூரணம் இந்த லோகத்தில் இருக்கிற சர்வமும் பூரணம் ஏன் அப்படின்னா எல்லாத்திலையும் அந்த நான் நான் அந்த பரமாத்ம தத்துவம் இருக்கு பிரம்ம தத்துவம் இருக்கு சுவாமி ஆனா வந்து நாம ரூபத்தை மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கத்தளிக்கிறேன் என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம ரூபத்தோட இருந்துகிட்டு பூரணம்னு அறிய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது பூரணம்னு நீ சொல்லிட்டு இருக்கிய உனக்கு புரியல இல்ல அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாம ரூபம் தானே உனக்கு ப்ராப்ளமா இருக்கு நாமரூபம் தானே சட்டிய பார்த்துட்டு பானைய பார்த்துட்டோம் மண்ணை பார்க்கல நம்ம கடை ஜுவல்லர்ஸ் குள்ள கல்யாண் ஜுவல்லர்ஸ் இங்க இருக்கு உள்ள பாத்தா நேத்து நான் கடையில நிக்கா ஒரே நிறைய நம்ம என்ன பண்றோம் நல்லா இருக்கேன் நெக்லஸ் நல்லா இருக்கேன் ஒட்டியான நல்லா இருக்கே நம்ம என்ன பண்றோம் நாம ரூபத்துல வாங்கிட்டோம் தங்கத்தை பாக்கல கடைகார என்ன பண்ணுவான் தெரியுங்களா அந்த ஜுவல்லர்ஸ் ஷாப்ல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா டீலிங் வந்து பாத்தீங்கன்னா எதையும் ஒட்டியான நெக்லஸ் மோதிரம் அது மாதிரி டீல் பண்ண மாட்டான் நம்ம தான் அது மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கோம் அவன் கேப்பான் கேப்பான் கிலோ தங்கம் இருக்கு வந்துச்சு எவ்வளவு தங்கம் சேல்ஸ் ஆச்சு எவ்வளவு இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூல தத்துவத்தை அறிஞ்சவங்க இந்த மந்திரம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தங்கம் தான்ப்பா தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் எல்லாமே கல்பிதம் அப்ப இவன் யார பாப்பான் இந்த கடைக்கார வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் பிரேஸ்லெட்னு ஆபரணத்தை பார்க்க மாட்டான் தங்கத்தை பார்ப்பான் இது எல்லாம் தங்கம் தான் ஆனா சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும் ஐயோ எனக்கு ஒட்டியாரம் வேணும் பிரேஸ்லெட் வேணும் எனக்கு நெக்லஸ் வேணும் அப்படிதான் சொல்லும் ஏன்னா நாம ரூபத்துல மயங்கிருக்கு இப்ப நம்ம எல்லாம் சின்ன பாலகர்களா இருக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கும் இந்த நாம ரூபத்திலேயே மயங்கி மயங்கி போய் கிடக்கிறோம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மா என்ன பண்ணுவாங்க காலையில சப்பாத்தி சூப்பி கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு சப்பாத்தி எடுத்துட்டு போவோம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது தீனி கொடுங்க அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அதே சப்பாத்திய வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் முக்கோணமா போட்டு அதை பொறிச்சு எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஏதோ புது ஐட்டம் மாதிரி ஐயோ காலையில இருந்து அதே ஐட்டம் நாம ரூப்பத்தை மாத்தி ஏமாத்திட்டாங்க அதே ஒரே ஐட்டம் தான் ஒரே ஐட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நாமரூபங்கள் வந்தாச்சு நம்ம புத்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நாமரூபம் சத்தியம் சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு நம்ம என்னப்பட்டோம் நாமரூபத்திலேயே மயங்கி போயிட்டோம் நான் பரமஹம்சாரம் நான விட்டுட்ட இந்த நாமரூபத்துல இப்ப மந்திரம் சொல்லுது நீ பூரணமா இருக்க நீ பிரம்மமா இருக்க அப்படின்னா நான் பிரம்மமா இல்லப்பா நான் பூர்ணம்லாம் இல்லை யாரோ பகவான் பூரணம் அந்த பரமாத்மா வந்து பூர்ணமா இருக்கார் பூர்ணம் அதக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா பூர்ணம் இதம்னு சொன்னீங்க பாருங்க என் பக்கத்துல இருக்கிறான் அவன் பூர்ணமா என்னோட சத்ரு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்தாவே எனக்கு எரியுது அவன் பூர்ணமா நான் பூர்ணம் கூட ஏத்துக்கலாம் இந்த ஜெகத் எப்படி பூர்ணமா இருக்கும் இந்த ஜெகத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு சுத்தி இருக்கிற வீட்டை விட்டு வெளியில வந்தாவே ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளாரே ப்ராப்ளம் ஏகப்பட்ட கொசு இருக்கு கரப்பான் இருக்கு எல்லாம் இதெல்லாம் பூர்ணமா ஏகப்பட்ட குறைகளோட இருக்குமே இது பூரணமா பரமாத்மா பூரணம் இல்ல எல்லாத்தாலையும் இருக்கேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியல ஒரு மண்பான மண் சட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா தான் சட்டி பானன்னு அபிமானிச்சிருச்சு மண்ண விட்டுருச்சு ஆனாலும் அது எவனாவா அபிமானிக்கும் போது கூட அது மண் மண் சட்டியா தான் இருக்கு மண்பான மண்ணாதான் இருக்கு மண் சட்டி மண்ணாதான் இருக்கு அதே மாதிரி நீங்களும் நானும் நாமரூபத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அபிமானத்தினால மோகத்தினால நாமரூபத்தை போக்கஸ் பண்ணிக்கிட்டு அது அபிமானிச்சிருக்கிறோம் ஆனால் வாஸ்தவத்துல நீங்களும் நானும் யாரா இருக்கும் நான் நான் நானு விடாம இருக்கும் அதுதான் பிரம்ம தத்துவம் அதை விடாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பூரணமா தான் இருக்கோம் இப்ப எனக்கு அனுபூதி வேணும் எனக்கு வந்து மரமண்ட எனக்கு விவேகம் பத்தல என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபந்தமா இருக்கு நாமரூபத்தை அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்த இதுலாம் பார்த்திருக்கோம் முக்தி கோபடிஷத்துல பார்த்திருக்கோம் மாண்டிகோ படிஷத்துல பாக்கணும் என்னன்னா அதத்து வியாபர்த்தி அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்றோம் என்ன மெத்தடு நான் கேக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா மண்பானை எடுத்து வச்சுக்கிட்டு மண்பான பானையோட ஓடு மட்டும் மிச்சம் இருக்கு ஓடா ஆயிடுச்சு இது என்னது சில்லா இருக்கு ஓடா இருக்கு அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா மண்ண பாக்கல இன்னும் புரிய மாட்டேக்குது ஒரு கிரைண்டர்ல போட்டு கிரைண்டிங் போட்டு நல்லா அடிச்சு உடச்சாச்சு வேற ஒரு பார்ல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்க புத்திமந்தமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கா அந்த நாமரூபத்தை நீக்குனாதான் இருக்கிற மண்ணு தெரியும் அதே மாதிரி இப்ப நான் நான் நான் இருக்கேன் இந்த நானுக்கு மேல வந்து தூக்கத்துல டீப்ல மாத்திரம் சுக இருந்துச்சு வேற ஒண்ணு இல்லவே இல்ல இந்த நானுக்கு மேல வேக்கப்பாகும் போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த மொத்த நாம ரூபமும் வந்துருச்சு புத்தி வேக்கப்பாச்சு மனசு வேக்கப்பாச்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் வேக்கப்பாச்சு இந்த தேகம் வேக்கப்பாச்சு இந்த அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தை நான் பாக்குறேன் இவர் இருக்காரு அவரு இருக்காரு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது நானுக்கு மேல வந்துச்சு மண்ணுக்கு மேல சட்டி பானை வந்த மா மா நானுக்கு மேல இந்த ஜீ ஜ வந்துச்சு அப்ப இதுதான் உற்பத்தின்னு பேரு மண்ணுக்கு மேல பானை உற்பத்தி ஆகல மண்ணுக்கு மேல பானை சூப்பர் இம்போஸ் ஆச்சு நாம ரூபம்தான் அப்ப நம்ம ஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணிக்கங்க சிருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி நாம ரூபத்மா வியமாகிறது வெளிப்படுறதுக்கு பேரு தான் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா பான அப்படின்ற ஒரு நாமத்தோட ஒரு ஃபார்மோட வெளிப்பட்டது அதனால அதுக்கு பேரு மண்ணிலிருந்து பானை உண்டாச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்டாகவே இல்லை அதே மாதிரி நம்ம நான் நானில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனும் ஜெகத்தும் உண்டாச்சுன்னு சொல்றோம் வாஸ்தவத்துல உண்டாகல இது எல்லாம் வெறும் நாம ரூபம் நான விட்டுட்டு இந்த லோக்கத்துல யாருக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை ஒன்னும் இல்லை எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை ஒரு ஸ்கிரீன் இருக்கு ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா பியூரா வெள்ளையா இருந்துச்சு அந்த வெள்ளையான ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனோன்னு நிறைய ஹீரோ ஹீரோயின் காமெடியன் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொய்னு தெரியாம அங்க ஹீரோ சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம் ஹீரோ வந்து அழுதா நம்ம அழுகிறோம் காமெடியன் சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய சுக நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மள்தான் ஆத்திக்கிட்டோம் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்த்தோன்னு அதுமயமா ஆயிட்டோம் யோசிச்சு பாருங்க ஒரு பிலிம்ல நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது அது பொய் அப்படின்னு தெரிஞ்ச பிலிம்லயே நம்ம என்ன பண்றோம் சுகத்தையும் துக்கத்தையும் அபிமானத்தினால மோகத்தினால அடைஞ்சோம் அப்ப இந்த ஜகத்தை வந்து ஆதி காலமா இந்த பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு வந்து அப்ப நான் உண்டாச்சு நான் சொல்றேன் ஹீரோரோயின் எல்லாம் வில்லன் காமெடியும் இவங்கெல்லாம் அங்க ஸ்கிரீன்ல இருந்து உண்டானாங்களா உண்டாகல தெரிஞ்சாங்க அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுதுல அதே மாதிரி மண்ணுக்கு மேல சட்டிப்பான சூப்பர் இம்போஸ் ஆகுது இந்த ஜீவ ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல இந்த ஜீவனும் ஜெகத்தும் சூப்பர் இம்போஸ் ஆகுது வந்துச்சு அப்புறம் டெய்லி நமக்கு பகவான் வந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு டெய்லி இது எல்லாம் இல்லாம போயிடுது அப்ப திரும்ப இன்னைக்கு நைட்டு போனோன்ன எப்படி இருப்ப இந்த ஜெகத்தும் இருக்காது இந்த நான்ற ஜீவனும் இருக்க மாட்டேன் அப்ப தூக்கத்துக்கு போனோடன நான் சுகமா இருக்கேன் எனக்குன்னுமா வேற ஒருத்தரும்சாரியா சம்சாரி இல்லம் ஏதாவது வெறும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ணசிய பூர்ணம் ஆதாய அந்த பூர்ணத்துக்கு மேல சாஸ்திரம் சொல்லுது இந்த ஜீவஜகத்தெல்லாம் பூர்ணம்னு சொல்லுது இல்ல இதுதானே நமக்கு வந்து புத்தியில வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு நிக்க விடாம பண்ணுது அப்ப என்ன பண்ண அப்படின்னா குருவினால இந்த விஷயத்த நல்லா கேட்டு சிரவணம் நல்லா பண்ணுங்க நல்லா சிரவணம் பண்ணிட்டு மனத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாமரூப்பம் எல்லாம் பொய்யானது அப்படின்ட்டு நாமரூப்பத்தாத்தையும் இது இல்ல இது இல்ல இது இல்லை அப்படின்னு இது உண்மை இல்லை இது உண்மை இல்லை இது உண்மை இல்லைன்னு ஒவ்வொருத்தையா இந்த நாமரூப்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆதாய எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு மேல இருக்கிற அந்த நாமரூபமா இருக்கிற அந்த பூர்ணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் அந்த நான் நான் நான் நான் மட்டும் மிச்சம் இருக்கும் டெய்லி அது நடந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ணாமையே நேச்சுரவே நம்ம என்ன ஆயிட்டு இருக்கு அதுதான் கிரியேஷன் நடந்துட்டு இருக்கு டெய்லி என்ன பண்றோம் போகும் போது என்ன பண்றோம் இந்த ஜெகத் போகுது ரூம் எல்லாம் ஆஃப் பண்ணி மெதுவா கண்ணை மூடிக்கிறோம் மெதுவா மெதுவா இந்த ஜெகத் இல்லாம போகுது முதல்ல இந்த சென்ஸ் கனெக்சன் இந்த ஜெகத்தோட இல்லாம போச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு இல்ல அப்ப ஜத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறதுகன்ஸ் மனசுல லயமாயிடுது முடிஞ்சு போச்சு இந்த ஜெகத் இல்லாம போயிடுது அதுக்கப்புறம் இந்த மனசும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண தத்துவத்துல லயமாயிடுது தூக்கத்துல வந்து அந்த ஆத்ம தத்துவத்துல லயமாயிடுது லயமானதுக்கு பிறகு இந்த ஜகத்தே இல்ல இந்த ஜீவனும் இல்ல நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசு இருந்தாதான் நான் இருக்கேன் நான் பரமஹம்சானந்தா அப்ப டீப் ஸ்லீப் போகும்போது மனசு இல்லாம போயிடுது மனசு நான் இல்ல நான் பரமஹம்சானந்தா அங்க என்னாச்சு இல்லாம போயிட்டான் அப்ப இல்லாம போச்சா சூன்யமா அப்படின்னா இல்ல அங்க சுகமா நான் இருந்தேன் அதுதான் பூர்ண தத்துவம் இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் விசாரத்து மூலமா குருநாதர்கிட்ட வந்து நல்ல விசாரம் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்ல அப்படின்னு பூரணத்துக்கு மேல ஆத்ம தத்துவத்துக்கு மேல இருக்கக்கூடிய கல்பித்தங்களை எல்லாத்தையும் நாம ரூபங்களை எல்லாத்தையும் எடுத்த பிறகு மிச்சம் எது இருக்கும் அப்படின்னா நான் நான் நான் நான்ற ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் மட்டும் மிச்சம் இருக்கும் அதுதான் சொல்றது பூரணம் ஏவ பூரணம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க உங்களோட புக்ல எழுதிருக்கேன் அத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கும் அப்படின்னா நிர்குண நிராகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நிர்குண நிராகாரம் அப்படின்னா நேம் எதுவுமே இல்லாத சுப்த பிரம்ம தத்துவம் அந்த சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண சுத்த பிரம்மம்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா சொல்லும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிருபாதிக்க பிரம்மம் நிருபாதிக்க பிரம்ம தத்துவம் நிருபாதிக்கம்னா என்ன அர்த்தம் உபாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாமரூபம் சேர்ந்தா அது உபாதின்னு பேரு நாம ரூபம்தான் உபாதி நாம ரூபம் இல்லாததுக்கு என்ன பேரு அப்படின்னா நிருபாதி அப்படின்னு பேர் நிர்குணம் பேர் நாமரூபம் சேர்ந்தோட அதுக்கு பேரு உபாதியோட சேர்ந்தது சோப்பாதிக்க பிரம்மம் அப்படின்னு பேரு சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா சொல்லும் போது நிருபாதிக்கம் அப்படின்னா நிர்குணம் சோப்பாதிக்கம் அப்படின்னா அப்ப அதம் அதன்குணம் நிரூபாதிக்க பிரம்மம் இதம் இதம் இது சோப்பாதிக்கம் நாம ரூபத்தோடு சேர்ந்து இருக்கிற பிரம்மம் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ரெண்டும் பிரம்மம் தான் என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு திர நாம ரூபம் இல்ல இன்னொன்னு தர நாம ரூபம் இருக்கு இந்த லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சகுண பிரம்மம் நிரு நிற்குண பிரம்மம் அப்படின்னு ரெண்டா நம்ம சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லோக்கத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களை எடுத்தாலும் அம்ச பஞ்சகம் அப்படின்னு நம்ம வந்து சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திர்திஷ்ய விவேகம் கேட்டிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன் ஸ்லோகம் இருபது திர்திஷிய விவேகத்துல இருபதாவது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் நம்ம படிச்சிருக்காங்க ஸ்லோகம் அஸ்தே பாமரூபம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் அஞ்சு அம்சங்களை கொண்டதா இருக்கும் எது அஞ்சு அம்சம் அப்படின்னு முதல் மூணு அம்சம் அஸ்தி பாத்தி பிரித்தி இத வேற விதமா சொன்னீங்கன்னா சத்து ஆனந்தம் இந்த சத்து சித்து ஆனந்தம் கண்ணுக்கு தெரியாது அதுதான் வேற டெர்மாலஜில அஸ்தி பாத்தி பிரீத்தி இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு அஞ்சு வந்து இந்த லோகத்துல எந்த வஸ்துவை எடுத்தாலும் இந்த அஞ்சு அம்சங்கள் இருக்கும் நான் சொல்றேன் இது புஸ்தகம் இந்த இது புஸ்தகம் அப்படின்றதுல புத்தகம் அப்படின்றது நாமம் ரூபம் சொல்றேன் அந்த இது இதுன்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சச்சிதானந்தம் இது புஸ்தகம் இது லேப்டாப் இது செல்போன் இது வீடு இது மலை இது ஜகத்து இது ஜத்து இது தேகம் எல்லாத்தையும் என்ன பண்றோம் இது இது இது இது இது சொல்றோம் அப்போ எந்த வசுவாக இது பண்ணாலும் அந்த இதுக்கு மேலதான் அந்த நாம இருக்கு இது புஸ்தகம் இது லேப்டாப் இது செல்போன் எல்லாத்திலயும் இது எப்படி இருக்கு மாறாம இருக்கு அதுக்கு மேல இருக்கிற நாம ரூபம்தான் என்ன ஆயிட்டு இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு ஆகிட்டே இருக்கிறது அப்ப நாமத்து அந்த அஸ்திபாத்தி பிரீத்தி சச்சிதானந்தான் ஆதித்திரயம் பிரம்ம ரூபம் முதல் மூணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அதுக்கு அடுத்ததா இருக்கிற நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்து அப்ப நான் சொல்றேன் இது என்னோட மனசு இது என்னோட கண்ணு இது என்னோட தேகம் இது இது இதுன்னு ஆபெக்ட்ல இருக்கிறதெல்லாம் இது இது இதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப இது இதுன்னு எதெல்லாம் நம்ம வந்து சொல்றோமோ அது பிரம்ம தத்துவம் அதுக்கு மேல இருக்கிற நாம ரூபம் ஜகத்து ஜகத் ரூபம் ஜகத் அப்ப இந்த லோக்கத்துல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட்டுட்டு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே கான்சியஸ்னஸ் ஆ இருக்கும் நம்ம என்ன பண்றோம் இந்த தேகத்துல சொல்லும் நான் நான் நான் நான் சொல்றோம் விவகாரத்துல வந்து எல்லா ஜீவர்களும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நானுக்கு மேலதான் என்ன பண்றோம் நாம ரூபத்து போட்டுக்கிட்டே வந்து அப்ப நான் வந்து எங்கயுமே ஆகாம நான் இருந்துகிட்டே இருக்கு மேல இருக்கிறதா எது ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்திருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதம் சப்தம் இது இது இது நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் நாமரூபம் இந்த நாம ரூபத்துக்கு ஆதாரமா எது இருக்கு இது இது இதுன்னு ஆதாரமா இருக்கு நான் நான் நான் இருக்கிறது ஆதாரம் சேத்தனமா உயிர்ப்போட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றோம் நான் நான் சொல்றோம் எனக்கு வெளியில ஆப்ஜெக்டா இருக்கிறதுலாம் இது இது இதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதார தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கு அதுக்கு மேல இருக்கூடிய நாமம் என்னவா இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு இந்த புத்தகம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் பேப்பரா இருந்திருக்கும் இந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பேப்பர் என்னவா இருந்திருக்கும் ஒரு பேப்பர் ரோலா இருந்திருக்கும் பேப்பர் ரோல் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் மரம் மரமா இருந்திருக்கும் இந்த மரம் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் மரம் வரதுக்கு முன்னாடி செடியா இருந்திருக்கும் செடி என்னவா இருந்திருக்கும் செடி என்னவா இருந்திருக்கும் மண்ணா இருந்திருக்கும் விதையா இருந்திருக்கும் வெதை வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருந்திருக்கும் மண்ணு மண்ணு உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஜலம் ஜலத்தில இருந்து இந்த பிருத்திவித்துவம் உண்டாச்சு ஜலம் எங்க இருந்து உண்டாச்சு அக்னி தத்துவத்தில இருந்து உண்டாச்சு அக்னி தத்துவம் எங்க இருந்து உண்டாச்சு வாயு தத்துவத்தில இருந்து உண்டாச்சு வாயு தத்துவம் எங்க இருந்து உண்டாச்சு ஆகாச தத்துவத்தில இருந்து உண்டாச்சு நான் கேக்குறேன் ஆகாசத்துக்கு ஆகாசம் இருக்குன்னு யார் சொல்றா எனக்கு சப்தம் டிராவல் பண்ணது இல்ல அப்ப சப்தம் டிராவல் பண்றதுனால அதுக்கு ஒரு மீடியம் வேணும் ஆகாசம் இருக்கு யாரு ஆகாசம் இருக்குது ஆகாசம் பண்றதுக்கான மீடியத்துக்கு பேர் ஆகாசம் நான் சொல்றேன் என் காது காது கேக்குது சப்தம் கேக்குது அதான் ஆகாசம் இருக்கு அப்படின்னு காது இருக்குன்னு யாரு சொல்றா மனசு சொல்லுது காது இருக்கு அப்படின்னு மனசு சொல்லு மனசு இருக்குன்னு யாரு சொன்னா புத்தி சொல்லுது உனக்கு மனசு நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு அவேர்னஸோட இருக்கு அப்படின்னு புத்தி சொல்லுது புத்தி இருக்குன்னு யாரு சொன்னா நான் சொல்றேன் நான் இருக்குன்னு யாரு நான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது நான் தான் அப்போ இது புஸ்தகம் ஆரம்பிச்சீங்க எங்க முழுந்து முடிஞ்சது லாஸ்ட்ல நான்ல முடிஞ்சது இந்த நான் நானா இருக்கிறது இது என்ன ஆச்சு அப்படின்னா தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் நானா இருந்த தூக்கத்துல முதல்ல என்ன ஆயிடுச்சு பிராணன் வந்துச்சு அதுக்கப்புறம் புத்தி வேக்கப்பாச்சு அதுக்கப்புறம் மனசுப்பாச்சு அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா இந்த ஜெகத் இந்த நான் என்ன ஆச்சுன்னா சுத்த நானா இருந்தது புத்தி இது புத்தி இது ஆயிடுச்சு ஆப்ஜெக்ட் ஆகும்போது இது புத்தி இது மனசு இது இந்திரியங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா தேகம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரித்திவி இது ஜலம் இது இது ஆயிடுச்சு ஆப்ஜெக்ட் ஆகும் போது இது ஆயிடுச்சு சப்ஜெக்டா இருக்கும் போது நானா இருக்கு இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா மனசுல வச்சுக்கணும் நான் என்ன பண்ண போறேன் பூர்ணமதா ஒரு வேதாந்தியா இருக்கிறவன் என்ன பண்ணனும் மனசுல திருடமா நினைக்கணும் அந்த பரமாத்மா பூர்ணமாதான் இருக்கார் அந்த பரமாத்மாக்கு மேல இந்த ஜீவ ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா கல்பிதமாச்சு நான் வந்து வாஸ்தவம் நான் கல்பித்தம் வெறும் நாமரூபம் அப்ப நான் வந்து வாஸ்தவத்துல என்னவா இருக்கேன்னா நான் பூர்ணஸ்வரூபமா தான் இருக்க பரமாத்மாவும் பூரணமாக இருக்கிறார் நானும் பூரணமா இருக்க பரமாத்மாவும் பூரணும் நானும் பூரணும் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டுல நம்ம என்ன பண்றோம் கைத்துக்கு மேல பாம்பை பார்த்தோம் கயிறு கயிறுதான் கிடந்துச்சு ஆனா அரை இருட்டு வந்து வந்த மாத்திரத்துல ஆஃப் லைட்ல என்ன பண்றோம் பாம்பு தெரிய ஆரம்பிச்சது ஐயோ பாம்பு அப்படின்னு பயப்படுறோம் அது அப்புறம் ரைட்ட போட்டோன்னா என்ன ஆயிடுச்சு பாம்பு போயிடுச்சு கயிறு மட்டும் மிச்சம் இருக்கு நான் கேக்குறேன் அந்த இருட்டு காலத்துல எங்க இருந்து பாம்பு உற்பத்தி ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க கைத்துல இருந்து பாம்பு உற்பத்தி ஆச்சு கைத்துல பாம்பு உற்பத்தி ஆகும் சரி லைட்டை போட்டு பாம்பு எங்க போச்சு கைத்தல போய் மறைஞ்சிருச்சா இல்ல கைத்துல போய் மறையல அப்ப என்ன கேட்டீங்கன்னா பாம்பு வெறும் கல்பிதம் எதுக்கு மேல கைத்துக்கு மேல நம்ம அத்தியானத்துனால அறையிறட்டுனால வெறும் கல்பிதம் அதே மாதிரி நம்ம எல்லாரும் பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கும் இந்த பிரம்மத்துக்கு மேல வந்து ஒரே பிரம்மம்தான் அந்த ஒரே பிரம்ம தத்துவத்துக்கு மேல இந்த ஜீவ ஜகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு மாதிரி சூப்பர் இம்போஸ் ஆகுது கல்பிதமா தெரியுது அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முமுட்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும் நான் பிரம்ம தத்துவமா இருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுங்க அப்படின்னு குறைகள் ஐயோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் என்ன பண்ணணும் தன்னிட்ட நிறைவை காணாதவன் வெளியில நிறைவை காணவே முடியாது பூரணத்தை அறியவே முடியாது நான் தான் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பலகீதங்களை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஐயோ எனக்கு இது சாமி சம்ஸ்கிருதமா சொல்றீங்க எனக்கு தெரியல தூக்கி ஓரமா போடுங்க சம்ஸ்கிருதம் பண்ணாங்கிட்டேரு சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அங்க வந்துருக்கோம் நம்ம நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் தேவையில்லை சம்ஸ்கிருத சப்தமா சொல்றீங்களே நாலு நாள் ஒழுங்கா பலகுனீங்கன்னா வந்துரும் நல்லா நாலு நாள் இல்ல நாலு வருஷம் பழகிட்டீங்கன்னா வந்துடும் வேற ஒன்றும் இல்லை எதை பார்த்து எனக்கு இது தெரியலையே எனக்கு இப்படி இல்லையே எனக்கு கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்கு நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன் சாமி என்னோட முடி ரொம்ப கம்மியா இருக்கு சாமி நான் கருப்பா இருக்கேன் சாமி நான் புத்தி கம்மியா இருக்கு சாமி எல்லாத்தையும் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறது லைஃப்ல பூரணமா புலம்பிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் எப்படி இருக்கேன் பூரணமா தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் இது பண்ணுங்க வேதாந்தம் படிக்கிறவங்க இந்த ஜெகத்தை பார்க்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு குறை சொல்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிடுங்க எதுவுமே குறையா இல்லை எங்க ப்ராப்ளம் அப்படின்னா கைத்துக்கு மேல பாம்பு வரவே இல்லை அப்ப எங்க ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கண்ணுதான் தப்பா பார்த்துச்சு அதே மாதிரி இந்த ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்துலயும் பூரணமா பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கு அப்ப இந்த ஜகத்துல வந்து குறை எதுவுமே இல்லை நம்ம எங்க பாக்குறோம்னா நாமரூபத்தை பார்க்கிறோம் நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது கல்பிதமானது நம்ம நாம ரூபத்தை பார்க்கும் போதும் அதிஷ்டானம் பிரம்மாதான் இருக்கு சட்டிப்பானைய பார்க்கும் போதும் மண்ணதான் நம்ம பார்க்கிறோம் மண்ணு பூரணம் அதே மாதிரி இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமான பிரம்ம தத்துவமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் ஸ்டெப் என்ன பண்ணணும் தான் பூரணம்னு நினைக்கணும் இரண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து பூரணமா இருக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணுறாங்க ஆமா இது பூர்ணமா இருக்கு குருநாதர் சொல்றாரு மந்திரம் சொல்லுது வந்து போகும் நேச்ச தலைவலி வந்துச்சு இன்னைக்கு காணும் ஒரு சாரி டான் போட்டோன்னு போச்சு இன்னைக்கு என்ன வரும்னு தெரியாது அதுவும் போயிடும் இந்த பாடி வந்துச்சு இதுவும் போயிடும் எல்லா வரும் சொத்து சோகம் எல்லா வரும் வந்து வந்து வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு மண்ணா இருந்துச்சு மண்ணுக்கு மேல செடி ஆச்சு செடி வந்துச்சு செடி போச்சு அதுக்கப்புறம் மரம் ஆச்சு மரம் போச்சு அதுக்கப்புறம் ரோல் ஆச்சு பேப்பர் ரோல் போச்சு பேப்பர் ஆச்சு பேப்பர் ரிம் ஆச்சு பேப்பர் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பவுண்ட் பண்ணாங்க புக் ஆகி போச்சு திரும்ப பண்ணுவாங்கன்னா பிச்சு போட்டோன்னு பழைய புக்கெல்லாம் கடையில போட்டீங்க அப்படின்னா பிச்சு பேப்பர் ஆக்கிடுவோம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் பண்ணி வேற ஏதாவது ஆயிடும் அப்ப எதுவுமே நித்தியம் இல்லை இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த தேகமும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட மண்ணா கலந்து போவோம் இந்த நான் மட்டும் அதிஷ்டானமா இருக்கிற நான் மட்டும் எப்பவுமே இருக்கும் அப்போ பூர்ணம் தான் வாஸ்தவத்தை மிச்சம் இருக்கும் நம்ம புத்தியில இருந்து என்ன பண்ணணும் பூர்ணம் ஆதாயம் குருநாதன் மூலமா வேதாந்தம் கேட்டு அந்த இந்த நாமரூபத்தை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு வெறும் பிரம்மஸ்வரூபமா நிச்சமரிக்கிறது இதுதான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம் அப்ப மனசுல வச்சுக்கணும் எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு மனசு சமாதானம் எப்பெல்லாம் நீங்க குறைகளை பாக்குறீங்களோ மனசு சஞ்சலமா போயிடும் அவரே ஏன் இப்படி இருக்காரு மனசு நம்ம மனசு சஞ்சலம் ஆயிடுது இப்படி பண்றாரு இப்படி பண்றாங்க நமக்கு எல்லாத்துக்கும் அதுதான் ஏன் அவரு இப்படி பண்றாரு இத ஏன் சொன்னாரு இப்படி ஏன் பண்ணாரு ஏன் இப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம் அது அது குறையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொன்னோம் மனசுல நினைச்சுக்கணும் எல்லாம் சௌக்கியமா இருக்கு எல்லாம் பூரணமா இருக்கு மனசபாதான உண்டாது இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்க ஞானத்துக்கு போறது அது தூரமா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா குறைய பார்க்க கூடாது திக் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் இப்படிதான் இருக்கும் நாம ரூப்பம் இப்படிதான் இருக்கும் என்னோட குருநாதன் வந்து அடிக்கடி சொல்லுவார் அமேசா ஐசாயி ஓத்தாய் இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இப்படி இல்லை எல்லா காலத்திலயும் ராமர் ஆட்சி பண்ணும் போது இப்படிதான் இருந்துச்சு கிருஷ்ணர் இருக்கும்போதும் இப்படிதான் இருந்துச்சு ராமர் கிருஷ்ணர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம் வந்து பூர்ணமா இருந்துச்சா என்ன எல்லா அயோக்கிய பயிர்களும் இங்கதான் இருந்தாங்க வேற வேற ஃபார்ம்ல இப்ப இருக்கிற எல்லா அயோக்கிய பயிர்களுக்கும் வேற வேற ஃபார்ம்ல கிருஷ்ணர் காலத்திலயும் ராமர் காலத்திலயும் இருந்தாங்க அப்ப ஹமேசா ஐசை ஓத்தாக எப்பவுமே இந்த சிருஷ்டியில நாமரூப்பம் வந்து எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் நாமரூபத்தை பாத்தீங்க அப்படின்னா துக்கம்தான் கிடைக்கும் அப்ப மனசை வந்து என்ன பண்ணணும் தங்கத்தை பார்க்கணும் ஆபரணத்தை பார்க்க கூடாது அதே மாதிரி ஆத்மாவை பார்க்கணும் எதை பார்க்கணும் இது எல்லாம் பூரணம் இது எல்லாமே குறையா இருக்கிறது எல்லாமே வந்து போறது வெறும் தோற்ற மாத்திரம் மனசுல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாந்தி மந்திரம் சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம் சாந்தி மந்திரம் சொல்லிட்டு மூணு சாந்தி சொல்றோம் ஓம் சாந்தி தி ஷாந்தி மூணு மந்திரம் சொல்றோம் சாந்திக்கு என்ன அர்த்தம் மூணு மூணு சாந்திக்கு என்ன அர்த்தம்னா ஏன் மூணு வாட்டி சொல்லணும் ஒரு வாட்டி சாந்தி சொல்லி விட்டா போதா தான் தாப்பத்திரயம் அப்படின்னு மூணு விதமான துக்கங்களை தாப்பத்திரயம் தாப்பம்னா துக்கம்னு அர்த்தம் திரயம்னா மூணு தாப்பத்திரயம்னா மூணு விதமான துக்கங்கள் என்ன என்னது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீக்கம்னு மூணு விதமான துக்கங்கள் ஆத்தியாத்மிகம் எது அப்படின்னா என்னோட பாடி என்னோட மனசு இந்த ரெண்டும் ஆத்தியாத்மிகத்துல வர்றது எனக்கு பாடி நல்லா இருக்கு ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்குது சில சமயம் மனசு பிரசன்னமா இருக்கு ஆனா பாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜூரமோ ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்ப இந்த ரெண்டும் பாடியும் மைண்டும் சேர்ந்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தியாத்மிகம் இதுல வரக்கூடிய துக்கங்களுக்கு பேரு ஆத்தியாத்மிக துக்கம் பேரு இந்த தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன துக்கம் வரும் வாதப்பித்த கஃம் ஆயுர்வேதம் சொல்லுது இதோட விஷம அவஸ்தான் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா நோய் உண்டாகும் ரோகம் உண்டாகும் துக்கம் வந்துடும் கஃம் அதிகமாச்சு எனக்கு தொண்டை அடைச்சிக்கிடுச்சு தொண்டை பெயின் ஆயிடுச்சு இல்லைன்னா தலைவலி வந்துடுது நீர் கட்டிடுச்சு தலையில கஃம் கஃப்பிரதானம் இது மாதிரி வாதப்பித்த கஃத்தினால உண்டாகக்கூடிய துக்கம் சரீரத்துக்கு சாரீரக துக்கம் சாரீரிக துக்கம் அப்படின்னு பேரு அதுக்கப்புறம் மானசீக துக்கம் மனசுக்கு என்னப்பா துக்கம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு லாஜிக் சொல்றாங்க இஷ்ட அப்ராப்திகி அனிஷ்டசிய பிராப்திகிஷ்டப்பட்டது கிடைக்கல நான் இஷ்டப்படாததெல்லாம் வந்து வாச்சிருக்கு இதுதான் துக்கம் மனசுக்கு துக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல அதான் துக்கம் மனசுக்கு சதா அப்ப மனசுக்கு துக்கமே இதான் இது வந்து லாஜிக் இது எப்பயுமே வச்சுங்க உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுதுனாவே நீங்க விரும்புனது நடக்கலன்னு அர்த்தம் விரும்பாதது எதுவோ நடந்துகிட்டு அர்த்தம் இதான் மானசிக துக்கம் இந்த ரெண்டும் ஆத்தியாத்மிகம்னு பேர் இதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம் அப்படின்னா மத்த ஜீவராசிகள் மத்த ஜீவராசி இப்ப நம்ம பாடம் எடுக்கும்போது தான் கீழே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மா மேடு வந்து துணியை போட்டு டொம் டொம் டொம்னு அடிப்பாங்க இப்ப ஆரம்பிச்சிருவாங்க டிஸ்டர்பா இருப்பேன் ஐயோ கோ வரும் யோ இந்த நேரம் காலம் தெரியாம காலையில வந்துகிட்டு அப்படின்னு அப்ப பக்கத்துல இருக்கிற ஜீவராசி கொசு வந்து கரெக்டா நான் பாடம் படிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரூண்யம் பாக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பேன் நேரம் வந்து இங்க கையில உட்காந்து நல்லா கடிக்கும் பாடம் எடுக்கிற கவனம் எல்லாம் அந்த கொசுல வந்து நின்றும் இந்த கொசு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் மனுஷங்க குரங்கு இது மாதிரி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எத்தனை இருக்கும் கொசுல இருந்து ஆரம்பிச்சு சகல ஜீவராசிகள்ல இருந்து உண்டாகக்கூடிய துக்கத்துக்கு பேரு ஆதி பௌத்திகம் அதுக்கப்புறம் மூணாவது துக்கம் ஆதி தெய்வீக்கம் அப்படின்னு பேரு நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய நமக்கு துக்கங்கள் இருக்கு நல்ல ஸ்வெட்டிங் ஆகுது இப்போ வெளியில கிளைமேட் மோசமா இருக்கு உள்ள ஸ்வெட்டிங்கா இருக்கு எனக்கு அப்ப துக்கமா இருக்கு அது ஒரு துக்கம் டிஸ்டர்பா இருக்கு ஒரு அன் இருக்கு அதே மாதிரி நல்ல வெயில் அடிக்குது நல்லா மழை பெய்யுது இது மாதிரியான கால வரக்கூடிய இயற்கை சீற்றங்களால வரக்கூடிய துக்கத்துக்கு பேர் என்ன பேரு ஆதி தெய்வீகம் இந்த மூணு துக்கங்களும் ஒரு மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா ஜென்மம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து போய்கிட்டே இருக்கு தவிர்க்கவே முடியாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மஸ்க் ஆகிட்டா மட்டும் இதெல்லாம் போயிடுமா என்ன பிரிகேட்ஸ் ஆயிட்டா மட்டும் போயிடுமா என்ன போகாது புரணே சுல்தானா பிறந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு துக்கங்கள் இருக்கும் இந்திரனா பொறந்தாலும் இருக்கும் பிரம்மாவா பொருந்தாலும் இருக்கும் சரீரத்தை எடுத்தாவே இந்த மூணு விதமான துக்கங்கள் கண்டிப்பா சம்பவிக்கும் அப்ப இந்த மூணு துக்கங்களை அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ண முடியாது பாடம் படிக்க முடியாது எனக்கு தெரியும் பாடம் படிக்கும்போது ரிஷிகேஷ்ல நிறைய பேருக்கு அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ப்ராப்ளம் ஆயிடும் அங்க பிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குதான் கிடைக்கும் ரிஷிகேஷ்ல அண்ணக்ஷேத்திரத்துல நிறைய சாதுக்களுக்கு என்ன கேஸ் பாம் ஆகிட்டு கிளாஸ்ல உட்கார விட்டுட்டு அவன் போயிருவான் அவள்தான் பாடமே படிக்க முடியாது நமஸ்காரம் அப்படின்ட்டு குருநாதர் கிடைச்சிருப்பாரு பாடத்தை விட்டுட்டு போயிருவான் அதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா வந்து வெயில் அடிக்கும் பாருங்க மண்டை காஞ்சி போயிருஷிகேஷன் அப்ப வெயிலுக்கு பயந்து பாதி பேர் போயிருவான் வெயில் குளிருக்கு பயந்து வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் போயிருவான் வித்யா நாசம் முடிஞ்சு போச்சு ஆச்சாரியார் மட்டும் பாடம் எடுத்துட்டு இருப்பார் அப்ப ஆசிரமத்துல இருந்தீங்க அப்படின்னா பாடம் படிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ரெண்டு மூணு குரூப் ஃபார்ம் ஆயிடும் பாலிட்டிக்ஸ் ஆயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் வந்துடும் பாடம் நின்னு போயிடும் இப்ப நமக்கும் தெரியும் அதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா விதவிதமான எல்லாம் சரியா இருக்கும் மனசு ஒத்து வராது உள்ள இருந்து கிருப்ப வராது மனசு ரொம்ப சஞ்சனமா இருக்கும் பாடம் போயிட்டு இருக்கு ஒரே போர் அடிக்கிறாங்களே சட்டி பாட சட்டி பானை கயிறு பாம்புன்னு சொல்லிட்டே இருக்காங்களே சூக்கி போட்டு மத்ரா பிறந்தா போவோம் நல்லா பஜன்ஸ் பண்ணுவோட அங்க போயிடுவான் அங்க போனே அய்யோ இதுன்னு ஒரே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க அங்க விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்து மௌனமா உட்காரலான்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் மௌனமா உட்கார முடியாது இங்க இருந்து வேற எங்கயா மனசு வந்து அனுகிரகம் பண்ணவே பண்ணாது துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சாதனையில நம்ம இந்த வேதாந்த விச்சாரத்துல நல்லபடியா போகணும் ஞானத்தை மட்டும் அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த மூணு துக்கங்களும் நமக்கு என்ன இருக்கணும் நியூட்ரலைஸ் ஆகணும் மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவாத்தியம் போகிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்றோம் மூணு முறை சாந்தி பண்றோம் இந்த மூணு துக்கங்களும் நமக்கு சமமாகட்டும் நிவர்த்தி ஆகட்டும் வேதாந்தத்துல நல்ல முறையில வந்து பிரவர்த்தி செய்வேன் பண்ணிட்டு தாப்பத்திரையத்தை நாசம் பண்றதுக்காக சாந்தி மந்திரத்துல ஓம் சாந்தி சாந்தி அப்படின்னு மூணு முறை சாந்தி படிக்கப்படுது இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லுங்களேன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே லைன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா ஈஸ்வரன் பூரணமானவர் அந்த ஈஸ்வரன் பூரணமான பரமாத்மாவிலிருந்து பூரணமான இந்த ஜீவ ஜகத்தானது உண்டாயிற்று இந்த பூரணமான ஜீவ ஜகத்தை நம்ம எடுத்த பிறகு மீதம் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பூரணமான பிரம்ம தத்துவமே மீதம் இருக்கும் ஓம் ி அப்படின்னு இந்திரம் முது நாள நம்ம உபனிஷத்தோட அவதாரிகாஷத்துக்குள்ள பிரம் பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம்